என்னை பார்த்து கேலியாக பண்ணுறேன் நான் ஒண்டியாக இருக்கான்னு கேலி பண்ணுறியா நீ மேடாக போகணுன்னு சகப்பட்ட மனைவி பக்கத்தில் தான் பட்டப்பரிசி இருக்கா என் ஒரு பட்சம் செய்யலை நீ சேவம் போட்ட இல்லை நீ கழுதியாக போன்னு சாப்பிட்டாவும் அவ்வளோ கற்பனை சாக போட்ட மீண்டும் பார்த்தான் என்ன எனக்காக சேவம் நீ வந்து தரிதிர பெண்ணாக போயின்னு சாப்பிட்டாங்க மீண்டும் எப்படி அவன் ரெண்டாம் சா போட்டான் அவன் சாக போட்டவனே ஆனால் என்ன இவன் வந்து சாப்பூடையவன் அவன் கற்புடை இவன் அதனால் சாக பழிக்குது ராஜன் பார்த்தான் அவன் சாவை போடலாம்னா மனைவி போட்டுவிட்டாலே சரி என்ன பொண்ணு இருக்கும்போதே சாவ உடனே பழிக்குது அவன் க மாடை போயிட்டான் இவனும் கழுதியாக போயிட்டான் பிராமணன் பொம்பளை தரத்தில் பெண்ணாக போயிட்டான் ஆடை ஒன்று என்ன ஆச்சு அங்கே மந்திரப்பான் பார்த்தாங்க இது என்னடா அது மாடிச்சு வாங்க கழுந்து போனால் காட்டுறது இல்லை மாடுவேன் ஏன்னா முட்டை வருது சரி துவச்சு துறத்து விட்டாங்க கழுதை கட்டிக்கிட்டே இருந்தேன் அதையும் அடிச்சு கட்டிட்டாங்க தரத்துல பெண்ணாக இருக்கிறதுனால சரி நீங்கள் திருக்கூட போன்ட்டாங்க அப்புறம் என்ன பண்ணுறது இப்படி சில காலம் கா போச்சு உங்களுக்கு போன பிறகு சாவி மோசமும் சில காலங்கள் தான் வருது அது வந்த பிறகு அது நீ மோசமாக ஆரானு சொல்கிறாங்க அதாவது கணேச புராணத்தில் வருது கணேசர் பெரிய சதுர்த்தி அன்னைக்கு பண்ணிகிட்டு இருக்காங்க பண்ணிட்டு இருக்கும்போது இந்த தடதிர பெண்ணானவை புள்ளுத்தையும் ஜீவனம் பண்ணுறது அந்த கணேசருக்கு அன்னைக்கு சதுர்த்தி இப்போ நாயசது ஆவிணி மாதம் பூஜைலாம் பரமாதிரி நடந்துக்கிட்டுருக்கு இப்போ நடக்கும்போது அந்த அன்னைக்கு பட்டியாக கிடந்தேன் ஒன்றும் இல்லை அது இல்லை சாப்பாடு இல்லை அவளுக்கு அப்போ மூட துவக்கிட்டு வந்து அந்த கோயில் பிரகாரங்கத்தில் கீழே போட்டு அப்படியே மயக்கி விழுந்துக்கிட்டான் பிடிச்சிட்டா இது என்ன பண்ண அந்த மாடு இருந்தது ராஜா மாடு புள்ளு தின்னது அது பன்னியாக கிடந்தா அன்னைக்கு திருப்பிடுது திருக்கிட்டே இருக்குது அப்புறம் தின்னிக்கிட்டே இருந்தாக்கா அது கழுவு இருக்குது அதுக்கு ஒன்றும் கிடையாது அது அந்த புள்ள பிடித்தது இன்னொரு பக்கம் அதுவும் பிடிந்தது இந்த பொம்பளை எடுந்து கம்படித்து விளக்குது அப்படி விளாட்டா அது கோயில் செஞ்சுக்கு வருது இந்த பக்கம் இந்த மாதிரி அதை போய் சுத்தி தராது வந்து வந்து புள்ளையே காளி போயிட்டுலாம் அனுத்தி விடுது புள்ளே காளி காலி ஆனவுடனே காய்ச்சி அடைச்சது காய்ச்சி அடித்தவுடனே அந்த வாயிலேருந்து எச்சி புல் புல்லாம் கிணாசி கிணத்தி மேலே விழுந்துச்சு கிணத்தி மேலே விழுந்தவளுக்கு அப்புறம் என்னாச்சு அந்த பூஜை பண்ணிட்டு வந்தால் தீட்டு ஏற்பட்டு போச்சு இந்த மாடு கழுது புல் விழுந்துச்சுன்னு வீண்டு அபிஷேகம் பண்ணி அப்புறம் மேலே அலங்காரம் பண்ணி பூஜை பண்ணாங்களாம் பூஜை பண்ண பிறகு முடிஞ்ச பிறகு அது விமானம் வந்தது தான் வந்த பிறகு இது எல்லாம் தெரிய மாதிரி இந்த மூணு பேரையும் விமானத்தை ஏற்றிக்கிட்டாங்களாம் ஏற்றிக்கிட்டாக்க அப்புறம் கேட்குறாங்க அந்த விமானம் வந்தவங்களை அவங்க மூணு பேர் செத்து போயிட்டாங்க இல்லை பட்டியாக கழுந்ததுனால இவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த மாட்டை போய் அழிச்சு போட்டாங்க கழுதி அடித்தாங்க அந்த பெண்ணி செத்து போயிட்டான் மூணு ரெண்டு மூணு செத்து போச்சு செத்து போன பிறகு இந்த மாட்டுக்கே எங்கேருந்து கொண்டு போகிறீங்களே நான் உழை பூஜை பண்ணோமே உங்களுக்கு இல்லையா அப்படின்னு கேட்டாங்க அப்போ அது அப்படி ஒரு மாதிரி செஞ்சது விநாயகர் செலுத்தி அந்த புல் வந்து காற்றில் போட்டு அது விழுந்தது வளம்புரி இடம் வரும் சுத்தினது விநாயகர் சுத்தன ஒன்று அதோட இன்றைக்கி விநாயகர் சத்தனு செத்து இருக்காது பட்டு கிடந்து விரதம் இருந்துருக்கு பட்டு கிடந்து இல்லை பன்னி பாட்டினி விரதம் இருக்காங்க விரதம் இருந்திருக்காங்க புல்லும் வந்து அவங்க வாயில் பட்ட புல் விழுந்திருக்கு என் மேலே அப்புறமேலே வளம்புரி இளம்புரிய வந்திருக்காங்க இவ்வளோ புண்ணியும் பண்ணிட்டாங்க அவங்க அதனால் கொண்டு போகிறோம் இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு நீ தான் பூஜை பண்ணிங்க தான் அலங்காரம் பண்ணி அருகும்புல் வச்சுக்கலான்னு கேட்டார் அருகம்புல் அருகுபுல் வைக்கலையே ஆமாம் எனக்கு அருங்கம்புல் வச்சாதான் உயர்வு அதனால் இந்த பூஜை எல்லாம் அதுக்கு ஈடாகாதுன்னு தெளிவிட்டாரா கண்ணேசன் சொன்ன பிறகு அப்புறம் தான் அருகம்புல் இப்போ கட்டாயப்பட்டது அது வந்து அருகப்புள்ளு மகிமைய அருகம்புல் அது அருகம்புதான் ஆகவே இது எதுக்கு சொல்றதுன்னா அவளுக்கு ஏதோ நல்ல காரம் வந்து போனாலும் கூட இந்த சாபம் போடுறதுங்கிற ஒரு கொள்கை இருக்கு அது தவம் வீணாக அந்த ஜெர்மத்தை வீணாக்கிட்டாங்க அப்படின்னு அர்த்தம் ஏதோ புரோன்னு செஞ்ச செய்ய சாமி தூக்கிட்டு அவரையே இல்லை என்ன வருமா வராது அது ஜென்மாதம் செஞ்ச புண்ணிய பரிபாங்க மாதிரி அது இவங்க செஞ்சது தங்களுக்கு எடுத்துக்கிட்டாங்க அதனால தான் சொல்கிறார் தபசு பண்ணுறது சாப்பாடுகள் பெறுவதற்கு தான் அது ஜீவா சேலை பண்ணப்படாது எப்படி பொருளீட்டுறது ராசிபர்கள் கஷ்டப்பட்டு கடிபிடி பிடிக்கி செலவு பண்ண இப்படி வீணாக போவதோ அது போல இது வீண்தான் என்பதே பால சொல்கிறார் மாதவரும் என்ற சிறப்புமையால் ஜீவ நோக்காது சிவச்செயலை நோக்குதல் யாவர்க்கும் அரிதென்பதும் சிவச்செயல நோக்குவார்க்கு இம்மையில் தவமிழவாமையின் மறுமையில் பிறவி துன்பம் இன் என்பதும் காணேன் சாபமிட்டு மாதவரும் எண்களோ தவமிழப்பது என்றதற்கு உதாரணம் மஞ்சதை ஒரு பாட்டு நான் போட்டு கோபம் மிக்க போ தேவார் ஆறுவார் குரு தமை கொடிய மாதவர்கள் ஆயினார் தலைமை மிகம் தமிழ் பரே அந்த கோபன் என்பவன் சொல்கிறான் வேணாம் காமாய் காமாய் படிச்ச இருக்கில்ல இது வருது கோபனுடைய என்ன சொல்கிறான் என்ன என்ன அம்மாத்திரம் இந்த ஞானவன்வதன் படையடிச்சிடலாம் என்ன தேவை பண்ணுறாங்க நான் போய் உட்காந்துக்கிட்டேன்னா கோபத்தை உண்டாக்குவேன் தவமெல்லாம் போயிடுது முடியாதா அப்படிங்கிறான் அந்த பாட்டு இது அதனாலே கோபம் மிக்க போது எவர் ஆறுவார் எவர் என்ன பெரிய தபசுகள் கூட ஒன்றும் கண்டுபடுத்த முடியாது குருகுவோர்தமை கொடிய நோய்புகும் அந்த கோபம் யார் சம்மந்தப்படுதோ அவருக்கு துக்கம் கொடுக்கக்கூடிய சம்மந்தான் இருக்கணும் அதனால் என்ன லாபம் சாபமிட்டு மாதவர்களாயினார் பெரிய பெரிய தபசுகள் கூட தலைமை தவம் எழா போடுறீங்க மேன்மை நான் நாசம் பண்ணி ஏன் நாசம் பண்ணி கொடுக்கிறார்கள் அறியாமல் தான் ஏ தவசை அவர்களுக்கு இன்னும் இந்த குணங்களும் சம்பாதிக்கலை என்ன குணங்கள் பொறுமை சைப்புத்தன்மை இது சம்பாதிக்கணும் இதை சாஸ்திரங்களில் வேதாந்தம் படிக்கிற ஒன்று சொல்கிறது அதுதான் இது சுவாமி சிவானந்த ரொம்ப வற்புறுத்தல் அவர் நூல்கள்னு பார்த்தோம்னா இரண்டு குணங்களே பழகுங்க பழங்கன்னு வற்புறுத்து சொல்லுவார் வேறு யாரும் இவரு சொல்கிறது இல்லை என்ன ஒரு அனுபவத்தை அழுகு அவர் நூல்களில் தான் பார்க்கலாம் எந்த குணம் இருக்கும் அந்த இரண்டு வீடம் பழகு எப்படி பழகுறது அது சொல்லுங்க சரி கோவ மாதிரிலாம் பொறுமையாக இருக்கான்னு சொன்னாக்கா அது வந்து எங்க வாசனை ஆகலை ஒரு எண்ணம் வாசனையாக மாற்றவங்க அபியாசம் பண்ணு அப்படின்னா வாசனை ஆகும் போல ஒரு பாட்டு மனத்தில் தங்குற வரைக்கும் மரணம் பண்ணி திரும்ப திரும்ப சொல்லி அப்படி சொன்னா அந்த பாட்டு ஒரு செமத்துக்கு வருவோம் வாசனையாக மாறணும் வாசனையாக மாறலன்னு சொன்னால் செமத்துக்கு வருவான் பாட்டு அதனால திடவாசனை எடுத்தால் எப்போ வேற வரும் அதிலவாசம் எடுத்தால் கொஞ்சம் யோசனை பண்ணால் வரும் சும்மா சாதாரணமா இருந்தா வரேன் வர வரும் காலம் என்ன இருக்கு இது ஒரு பக்தி மார்க்கம் இல்லை பகவானோட அருள் புரிவதற்காகவும் இல்லை மனதே மாற்றி அமைக்கிறது ஒரு சாதனம் அப்படி செய்யும் போது சில சமயம் சோதனை வரும் அப்போ செய்யும் கோபம் வர்ற சமயத்தில் முன்னு நிக்க பொறுமை நம்ம கேட்காம நிக்காது வாசனை பிறகு அப்படினா பிரிச்சுக்கணும் ஓ பொறுமையா இருக்கணும் அப்படியே பண்ணிருக்கோம் பொ பெருமையாக இருப்போம் சைப்புத்தன்மை பொறுமைங்கிறது கொஞ்சம் குறுகிய காலம் தான் இருக்கும் சேத்து மணி நீண்ட காலம் இருக்கும்னு அர்த்தம் பொறுத்து கொள்ளக்கூடிய சாமர்த்து அதிகமான அர்த்தம் சைப்புத்தன்மை வரணும் ஆகவே நீங்கள் அபியாசம் பண்ணி பாருங்கள் கோவம் வரும்போது பொறுமைங்கிற என்ன முன்னாள் நிற்கும் மற்ற என்னெல்லாம் வராது அபியாசம் வளர்ச்சி நான் அப்போ என்ன செய்யணும் ஓ நாம் அபியாசம் பண்ணிக்கிறதுனால நிற்குது அதனால் நாம் இந்த பார்த்து ஒதுக்கிறது நல்லது பொறுமையாக போடுற நல்லது என்று தக்க சமயத்தில் என்னென்ன செய்யணும் அந்த கொஞ்சம் நிதானம் வந்துடும் அது ஆத்திரமோ அவசரமோ வராது அப்படி வரும்போது பிரச்சனைகளை எவ்வளோ குறைஞ்சிரும் அதுதான் சொல்கிறது அது இரண்டு எண்ணங்களே பழகணும் ஒவ்வொரு எண்ணத்துக்கும் அப்படித்தான் லோபகனை இருக்குன்னா ஈகம் பழகணும் ஒருத்தர் கேட்டால் கொடுக்க மனசே வர்றதில்லை ஓம் ஈகை ஓம் ஈகை தருமம் தருமம் ஈகை அப்படின்னா ஒரு எண்ணத்தை பலப்படுத்தினோன்னா கேட்கும்போது கொடுப்பமே ஈகை என்ன பழ பழகி எண்ணம் வரும் எவ்வளோக்கெல்லாம் பலம் இருக்கோ அப்போ தான் கொடுக்க வரும் அது சரி பத்து ரூபாய் கேட்கலாம் ஒரு ரெண்டு ரூபாய்க்கு கொடுப்போமே எண்ணெய் வரும் ரெண்டு ரூபாய்க்கு பொட்டி எடுக்கலாம் ஒரு ரூபாய்தான் கொடுக்கலாமே எண்ணெய் வரும் ஒவ்வொரு கொடுப்போம் ஏன்னா அந்த லோகிகளுக்கு சட்டம் வந்துடாது அப்படியே பண்ணால் கூட வந்துடாது அது பிறகு குணம் கொடையும் தேவை குணம் சொல்லுவாங்க அவள் இயல்பா வந்துடும் அப்படியே பண்ணவங்க அவங்க அபியாசம் பண்ணாலும் தான் அது சீக்கிரம் வருமே ஒழியா இல்லை என்ன வராது அது பெரிய குணம்னு சொல்லுறாரு முடிஞ்சால் அபியாசம் பண்ணியிருக்கேன் நான் இப்போ பண்ணலாம் அதே போல் கோபம் பயம் பயம் என்னமோ நிறைய இருக்குது தைரியம் தைரியம்னு அபியாசம் பண்ணணும் ஓம் தைரியம் ஓம் ஓம் சேர்த்துக்கணும் ஓம் தைரியம் ஓம் தைரியம்னு சொன்னால் அப்படி என்ன பண்ணோம் பயந்துட்ட போல உடனே தைரியம்னு என்ன நிற்கும் ஆக தைரியம் வந்துருச்சு அப்படி தைரியம் தைரியம் இன்னும் மீண்டும் தைரியம் வரும்போது இந்த பயந்த என்ன ஒடுங்கிடும் ஒடுங்க போடு உடல் நடக்கும் நீங்கள் போகணும் நெடுக்க நீங்களும் அப்படி நெடுக்கொண்டு என்ன செய்யலாம் காரியம் சிந்திக்கும் அப்படி செய்யலை என்ன பண்ணால் பயப்படவங்க அதிகமாக பயப்படுறாங்க அதே பேயிட்டாங்கன்னு பயங்க சில பேர் பாருங்கள் பேயின்னு சொல்லிட்டு பயம் அது அப்புறம் எந்த கடைசிட்டு இருக்கிறது அந்த தான் பயன் என்ன அது ஒரு அங்கே போயிடும்போது ஒரு பெண்ணை வீட்டாக ஒரு பிறர்வழக்கிர்கொடு போக கண்ணை வீட்டகலாதவள்வரல் போலம் கண்டுகொண்டே யாங்ககுத வண்ணமாயின் சீக்கிரத்தி நின்முடித்தவ் வனிதை வாழ்மறிதல் மான பன்னிய சமாதி விழுத்தறிஞரும் தம் பசிதளி நீர்த்ததை பரிசே என்பது அழையினால் மிகுந்துள்ள ஒரு பெண்ணை கணப்போதாயினு விட்டு நீங்காத ஒரு காமியை அவனுக்கு கடன் கொடுக்க வேண்டிய பிறர் வந்து வழக்கினிலை அழைத்து கொண்டு செல்ல அவன் தனது கண்ணை விட்டு நீங்காது அந்த பெண் போலும் பார்த்து சென்று அவ்விடத்து அந்த வழக்கினை எப்படி சீக்கிரத்தில் ஈர்த்து கொண்டு போக்கி கொண்டு அந்த பெண்ணிடத்தில் மீண்டும் வந்து கூடியிருத்தல் போல் இவ்வதானம் ஒரு பெண் அவன் காமுகன் காமி அந்த கடங்காரன் இவ்வளவு கூட்டிகிட்டு போகிறாங்க அதனால பெண்ணு விட்டு போக மனசு இல்லை போகும்போது கூட கண்ணுக்கு முன்னால் பெண்ணுக்கு முன்னாடியே வச்சிக்கிட்டே போகிறான் போய் என்ன பண்ணுறான் என்ன இந்த மாதிரி கடன் சரி சொல்கிறதுக்கெல்லாம் ஆமாம் போடுறான் அப்படியா கொடுக்கணுமா சரி கொடுத்துட்றேன் எவ்வளோ கொடுக்கணும் அவ்வளோ சரி சீக்கிரம் விட்டால் போடணுங்களா சரி போயிட்டா போ எப்படின்னாங்க மீண்டும் அந்த பெண் கூட்டிக்கிட்டே வந்தேண்ணா அப்படி போடாட்ட அப்படி போல் அறிஞரும் அபியாசியானவனும் கணமாயின் விடைவிடாது தாம் பண்ணிய ஞான சமாதியை விட்டு நீங்கி சமாதி அபியாசம் பண்ணுற காலத்தில் பசி வந்துடுச்சு சமாதி விட்டு நீங்கும்போது காடி கூழு ஏதாயினும் சீக்கிரத்தில் வாங்கி புசித்து தன் பசியை மாற்றிக்கொண்டு மீண்டும் வந்து அந்த ஞான சமாதியை முறைமை என்று அப்படி போகும்போது அந்த சமாதி ஞானமாக போய் ஏதோ ரெண்டு வீட்டில் கொடுத்தாங்கன்னா சாப்பிட்டுட்டு அதே நினைவாறணும் என்பது தாசாந்தம் விளக்கிறார் அறிஞர் மிகவும் விரும்பி ஒரு கணமாயினை விட்டு நீங்காது ஞானசமாதியைக்குள் இருத்தலின் பெண்ணை விட்டு அகலா ஒருவிடன் என்றும் பசியினால் பிச்சையை குறித்து பிராரத வசத்தனாய் செல்கின்ற போது மனத்தின் கண் அந்நிட்டு நீங்காது செல்லுதலின் கண்ணை விட்டு அகலாதவன் வரல் போலும் கண்டுகொண்டு ஏகி என்றும் நாச்சுவை விரும்பாது காணி கூடதாயினும் வந்ததை சீக்கிரத்தில் வாங்கி உண்டு பசியை மாற்றி மீண்டும் அந்த சமாதியை கூடியிருத்தலின் ஆங் அகுவதி எவ்வண்ணம் முடித்து அவ்வனிதைவான் மரிதரல் மான மான போலம் என்றும் ஓமை கூறினார் ஆகவே ஒரு காமுகனுக்கு எவ்வளோ பிரியம் அந்த பெண் மேல் இருக்குமோ அப்படி போல இங்கே அபியாசிக்கு அது சொருபத்தில் அவ்வளோ பெரியமாக இருக்கணும் அந்த சொருப நாட்டத்தில் தீவிரமாக இருந்து எப்படியாவது அந்த காமி காமன் காமன் லெவல் கா அந்த காமியிட்ட எப்படி போகணும் அப்படி போல் இங்கே ஞான சமாதி கூடி பிராணத்தை அனுபவிக்கணும் எனக்கு தீவிரம் அந்த தீவிரத்தின் காரணம் பசு வரும் பசு வந்து அதை போய் கருமானசாக கடைச்சி சாப்பிட்டுட்டு மீண்டும் வந்து படிப்படி உக்காந்துக்கிட்டோ அதில் நடந்துக்கிட்டோ படுத்துக்கிட்டோ அப்படியே பண்ணுறேன் அப்படி செய்யக்கூடியது இடைவிடாமல் செஞ்சுக்கிட்டே இருக்கணும்னு அர்த்தம் அது விட்டு அந்த விஷயம் முடிக்கிறார் நலந்துறங்க ஒருவன் தனி மலரமழி நண்ணுமாபுரியின் மற்றவனும் கிளந்துறங்குவதை குறித்து முன்னுறக்கம் விழித்தவா கிழக்குதல் போலும் தொடர்ந்தொரு கணமும் இடைவிடா ஞான நிட்டரை தூய தம் சமாதி அடைந்தனர் வெளுத்தனர் என்பர் ஏகாந்தம் அவர்கனுக்கூலர் வெளியே தொகுத்தில ஐம்பத்தி நாலாவது பாட்டு சமாதி நீட்டை கூடும் ஒழுக்கம் அதாவது ஆச்சாரத்தை வச்சுக்கிட்டு வர அபியாச காலம் மூன்றா பூமி அபியாசன் உறவு நிலை இருந்து அடைந்தாக இப்படிப்பட்ட ஒரு ஆஜா கடைப்பிடிக்கணும்னு கருத்து சொல்கிறார் அடைந்தாலும் தனித்திருந்தால் செய்யணும்னு உள்ள சொல்லியிருக்கார் அந்த முறைமைகளை சிக்கிரமாக சொல்லிட்டு வர சரீர சம்ரட்சணைக்காக ஆகாரம் எடுக்கணும் பிச்சை எடுக்கிற முறைமைகள் அதன் பிறகு இன்னும் பெண்ணால் சொல்ல போகிறார் அந்த பெண்ணாசை விடுவ முறையில் பெண்களை பார்க்கலாகாது நினைக்கலாகாது சூண்டலாகாது என்றெல்லாம் சொல்ல போகிறார் அவ்வளவும் இந்த மனை பரிபாகமன்றது தான் அவ்வளவு செய்யணும் மனதில் ஜென்மாந்திரங்களில் நிறைய வாசனை ஏறி இருக்கு ஒரு வாசனை ரெண்டு வாசனை இல்லை குப்பை தொட்டின்னு முடித்து பாட்டு வச்சிருப்பாங்க குப்பை கொட்டிக்கிட்டே இருப்பாங்க மேலே அவ்வளோ வாசனை இருக்காது சுமாராக இருக்காங்க அந்தம் குப்பையை பூரா சு எடுத்து தொட்டியை கழுவுணும் சுத்தம் பண்ணணும்னு நினச்சி எடுத்து கொட்டை கொட்டை கொட்ட வாசனை அதிகமாகிட்டு இருக்கும் அது பழைய குப்பை இருக்குது வாழை அதிகமாக இருக்கும் புது குப்பை அவ்வளோ வாட இருக்காது இது என்ன இது இவ்வளோ வாழை வருது மேலே இவ்வளோ நாத்தம் இல்லை ரொம்ப வாட வருதே என்று பின்வாங்காமல் சகிச்சுக்கிட்டு அவ எடுத்து அதை தொட்டி பண்ண முடியும் நான் தொட்டி திருத்தம் பண்ண முடியும் அதுபோல் இந்த குப்பை தொட்டி இருக்கேன் சஞ்சீதம் சஞ்சீதத்தில் வாசனை நிறைய அடங்கியிருக்கேன் பிரார்த்தம் ஆசாபாஷங்கள் வாசனை எல்லாம் செஞ்சு அடங்கியிருக்கிறது அது பிராரத அனுசாரமும் அப்பப்போ வெளிப்படும் அந்த வாசனைகள் பொது வாசனைகளை நாம் தடுத்துக்கிட்டு இருக்கும்போது கொஞ்சம் சௌகரியம் கூட இருக்கலாம் இப்போ வடைவாசனை இருக்குது அது வெளிப்படும்போது கஷ்டமாக இருக்குது இவ்வளோ வாசனை நம்மகிட்ட இருக்குதுன்னு நினைக்கவே இல்லையா இவ்வளோ ஒரு இது எது ஏமாற்றம் கூட இருக்கணும் அது ஏன் அப்படின்னு சொன்னால் அது தொட்டியை சுத்தம் மாதிரி இந்த தொட்டியை சுத்தம் பண்ணுறது அர்த்தம் அந்த தொட்டியை சுத்தம் பண்ணுறதுக்கான முறைகள் தான் இப்போ சொல்கிறது பழைய வாசனைகளை அந்த எந்தெந்த முறையில் அதை அடக்கணும் உபாயங்கள் எப்படி என்பது தான் சொல்லிட்டு வருது அதனால் போது மேலில் இருக்கிறது அவ்வளோ வாடகை இல்லாத போல் இங்கேயும் புது புது வாசனைகள் அதை அடங்கியிருக்கும்போது இப்போ வெளி வெளிப்பட்ட அதாவது நடைமுறையில் உள்ள வாசனைகள் அதெல்லாம் சாமானியமாக இருக்கும் அதனால தான் இந்த என்ன அப்படி வரும் கஷ்டம் இல்லையே கொஞ்சம் சகலமாக தான் இருக்குது என்று வரும் அதெல்லாம் விவகாரங்கள் இருக்கும்போது அப்படி தான் இருக்கும் தனித்து விசாரம் பண்ணும்போது விவகாரத்தில் விட்டு விவகாரத்துக்காக தனித்து விற்கும் போது தான் அந்த அடி குப்பை வரும் அப்படி போல் இங்கே வரும் அந்த சமயத்தில் எப்படி நடந்துக்கணுங்கிறது சுருக்கமாக சொல்ல வாசத்தில் விவரமாக சொல்லப்பட்டிருக்கு அப்படி சொல்லும்போது இந்த இதில் சமாதி கூடுறதில் அவருடைய மனோபாவில் எப்படி இருக்கிறது இந்த பார்த்து சொல்கிறார் என்பது நடந்து செல்லும்போது நித்திரை பண்ணும்போ பண்ணும் ஒருவனை புல்பயனத்தில் இருக்கும்படி செய்யும் மற்ற அவனும் பின்பு படுத்துக்கொண்டு நிதிரை பண்ணுவதை பார்த்து முன்பு நடந்தபோது பண்ணிய நிதிரையை வீழ்த்தி விழுத்து சென்ற வர சொல்லுதல் போல் சொல்லுங்க ஒருவன் நடக்கும்போது அப்படியே தூங்கிட்டே போகிறான் அவனுக்கு படுக்க வச்சு நல்லா புஷ்பை செய்யணும் ஆனால் பூக்கள் போட்டு மெத்தையில் படுக்க வச்சா அப்படியே ஆனந்தமாக தூங்குவான் அவள் எழுந்த பிறகு என்ன சொல்கிறோம் இப்போதான் படுத்தான் முன்னே வந்து பா தூங்க தூங்கலேன் முடிச்சுக்கிட்டு தான் இருக்கான்னு சொல்கிறோம் அதில் அப்படி கிடையாது அப்போது தூங்கிட்டுதான் இருந்தான் இப்போது இன்றைய இருக்கேன் ஆனால் இந்த தொகுதி அந்த தொகுதி வித்தியாசம் என்ன என்பதை பின்னால் சொல்ற இதை போலாந்தம் மனத்தால் தொடர்ந்து பற்றி ஒரு கணவாயினும் இடைவிடாத ஞான இட்டாவை நிம்மலமாகிய தமது சமாதியை அடைந்தனர் என்றும் விடுத்தனர் என்றும் சொல்லுவார் ஏகாந்தம் அவர்களுக்கு அதாவது சமாதியில் நிவர்த்தியாக இருந்து சாதனை செய்யக்கூடிய துறவிகள் இந்த சாதனை செய்யக்கூடிய சாதகர்கள் அது செய்கிறாங்கன்னு நினைக்கிறேன் ஆனாலும் அவர் நடக்கும்போதும் உட்கார்ந்து இருக்கும்போதும் சாதி பண்ணி தான் இருக்காங்க என்பதை இதன் மூலம் தெரிஞ்சுக்கோங்க அது எந்த நடந்து உறங்குவவனுக்கு மலரமளி அவ் உறக்கத்தில் அனுகூலமாவது போல் நிட்டல் நடத்தல் ஓடல் முதலிய காலத்தும் இடைவிடாத ஞானருக்கு இருந்து நிட்டை கூடல் அனுகூலம் என்பது ஆனால் உட்காந்து செய்கிறது நடந்துக்கிட்டே போகிற அந்த நிட்டைக்கு இது அனுகூலமாக இருக்கு நடந்துறங்குவனுக்கு இடையிலே ஓரோ நினைவு தோன்றுவதல் போல் அவனுக்கு எப்படி இருக்கும் நடந்து தூங்கிட்டு போகிறவனுக்கு சில சமயங்களில் முழிப்பு அந்த அப்புறம் மீண்டும் அப்படியே சொல்லி நடந்துக்கிட்டு போவோம் அதுபோல் நிட்டல் நடத்தல் முதலிய காலத்தும் ஞான நீட்டை விடாதோருக்கு இடையிலேயே ஒரு அசைவு மனத்தின்கண் தோண்டும் என்பதும் காஞ்சி ஒரே மன ஒரு இடத்துக்கு உட்காந்து அபியாசம் பண்ணுறாரு அப்போது மனத்துக்கு அசைவு இருக்காது வெளி அசைவு உள்ளே இருக்கும் ஆனால் இப்படி நடந்து போகும்போது உக்காந்து அதாவது ஓடும்போதோ மற்ற சமயங்களில் கொஞ்சம் விளிம்புமாகும் என்ன பாதையில் முள்ளுகள் இருக்கலாம் கல் இருக்கலாம் இதில் ஆளு வரலாம் அப்படிலாம் கொஞ்சம் வெளிப்படுத்தும் இதுதான் வித்தியாசம் திஷ்டம் தொடர்ந்து ஒரு கணமும் இடைவிடா ஞான என்றதற்கு உதாரணம் திருவந்திரம் நிறுத்தல் கிடத்தல் நடையோடல் பெற்ற அக்காலம் திருவருள் பெறாமல் சற்றியல் ஞானந்தானந்தங்கவே உற்ற பிறப்ப தொழில் ஞான நீட்டையே நிறல் இருத்தல் கிடத்தல் நடை ஓடல் இவ்வளோ சொல்ற நீட்டிருக்கும் போதோ உட்காந்துருக்கும் போதோ படுத்திருக்கும் போதோ பெற்ற அக்காலம் அக்காலம் அந்த சமயத்திலும் திருவருள் பெறாமல் சிவசிந்தனையாகவே இருந்து கொண்டு பிரம்மாபியாசம் செய்து கொண்டு சற்றியல் ஞானம் தந்து ஆனந்தம் தங்கவே சற்றியல் தத்துவம் சத்தியல் தத்துவ ஞானம் வந்து தந்து ஆனந்தம் தங்கவே அதன் மூலமாக பேரானந்தத்தில் நிலை பெற்றிருக்கவே உற்ற பிறப்பு அற்று ஒளிர் ஞான இட்டையே கர்மான இந்த பிறப்பிலிருந்து விடுபட்டு ஞானிட்ட கூடியிருப்பார்கள் ஆகவே அபியாச காலத்தில் உட்காந்து இதாக செய்யணும் கட்டாயம் இல்லை எந்தெந்த சமயத்திலும் செஞ்சிகிட்டு இருக்கலாம் வந்து ஞான மார்க்கத்தில் சலுகை தரலாம் மனசு அதில் நிறுத்தணும் சரீரம் எப்படி இருக்கலாம் போகலாம் வரலாம் உட்காந்துடலாம் படுத்துங்கலாம் படுத்துங்கும் போது கூட அபியாஸ் பண்ணிட்டே இருக்கலாம் ஞான மார்க்கத்தை அப்படி யோக மார்க்கம் இருக்கு அதுக்கு அப்படி இல்லை உட்காந்து தான் செய்யணும் அப்படி அபியாசம் பண்ணணும் ஞானமாக இருந்த சலுகை ஆறு சமயம் சொல்லுவார் அதாவது திருசியான வித்தம் சத்தான வித்தம் நிறுவிகல்பம் என்னும் மூணாக பிரித்து உள்ளும்புறம் ஒன்று ரெண்டாக பிரிக்கிறார் திருச்சியான யுத்தம் திருசி பதார்த்தங்கள் நாமரூபங்களை நீக்கி அடிஷானத்தை பார்க்கறது சத்தானுத்தம் மக பிரம்மாஸ்மி என்று சொல்லக்கூடிய சத்தத்தோடு விசாரம் பண்ணுறது இது வெளிமுகம் அதே போல் உள்முகமாக அப்படித்தான் நிறுவிகல்பம் அந்த நாமரூபத்தை நீக்கி நீக்கி அபியாச வளம் ஏற்படும் போது பிரம்மந்தான் தோற்றம் பல அபியாஸ் பலத்தினாலே அப்போது அது மனசானது விகாரம் அடையிறது இல்லை ஒரே மாதிரி இருக்கும் நிற்கும் அது புற நிருபரி சமாதினு பேர் பாகிய நிருபி சமாதி அதே போல் உள்ளேயும் அது மனமானது சிந்தனை பண்ணும்போதோ மனோராஜ்ஜியம் பண்ணும் போதோ அந்த எண்ணக்கூட்டங்களில் இருக்கிற எண்ணங்களை பிரித்து பார்க்கணும் இந்த எண்ணங்களுக்கெல்லாம் அதிஷ்டானமாக இந்த நாமரூபம் சத்யானந்தம் அதிஷ்டானமாக சச்சியானந்தம் இருக்கு சச்சியானந்தே எடுத்துக்கொண்டு இந்த எண்ணக்கூட்டங்களாக நாமரூபங்கள் நீக்கணும் என்று உள்ளே பார்க்குறது அது உள் திருச்சியானத்தின்னு பேர் உள் சத்தானுத்தம் ஆம்பிர மாசமே ஆம்பிர மாதம் சொல்லிக்கிட்டு அந்த திருச்சி பதார்த்தங்களில் நாமரூபங்களை நீக்கி அதிஷ்டானத்தை பார்க்குறது இது உள்ளே மனராஜ்யம் அல்ல சிந்தனை இது எல்லாம் உள்ள விவகாரங்கள் பிறகு உள்ளே இதெல்லாம் செஞ்சு செஞ்சு பார்த்தோம்னா உள்ளே உணர்ந்தால் ஒரு தோற்றம் நீக்கி பார்த்தா அந்த அபியாச பலத்த நிறுவல் சமா போடும் இது உள் நிறுவல் சமான்னு பேர் இப்படிதான் சுடாமணையில ஆறு சமாத சொல்லியிருக்காரு இதில் அபியாச பலஞ்செல்லாம் போடுது அப்படி செய்யாமல் இது வராது இது மட்டும் இல்லை லௌக்கிக வித்தியும் அபியாசம் இல்லை எந்த வித்தியும் வராது ஒரு சைக்கிள் விளையா பழகுறான்னு எத்தனை நாள் பழகிறீமான்னு சொல்லுங்க பார்ப்போம் சைக்கிள் ஒன்றா என்ன பழகணும் கீழே விழுந்து காயம் பண்ணிக்கணும் இப்போ ஒன்று வரணும் செய்யணும் கஷ்டப்படணும் ஏன்னா ரெண்டு சக்கரம் என்ன ஓடணுமே இந்த உட்காந்து போகிறாங்க பாருங்க ரெண்டு சக்கரம் பிசை அதாவது சைக்கிள் மோட்டரு மொப்ட் அது கொஞ்சம் சௌகரியம் கால் குடிக்கிறாங்க போகலாம் அதை விட கஷ்டம் தான் கேட்டாது சரி நாலு சக்கரம் வெட்டி வாட்டுறாங்களே அதே தான் பழகணும் அது ஒரு ரெண்டு மூணு மா ஒரு மாதம் ரெண்டு மாதத்தில் ஆத்தியர் வச்சு பழகினாலும் கூட அப்புறம் ஒரு வருஷம் பழகணுமா ரோட்டில் போ ஓட்டி அப்போ தான் பயிற்சி வருமா இல்லைன்னா பிள்ள சரில் வாட்ட முடியாது பல சில லாரி பஸ்ஸு இதெல்லாம் இது லௌகீக விவகாரங்களுக்கு இப்படி ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அப்படியே பண்ணாதான் முடியணும்னு சொல்கிறாங்க இருக்கும்போது அது ஆன்மீக விஷயம் இது கடைசி வித்தை இது இந்த வித்தை மற்ற வித்தியை மாதிரி சின்ன வித்தியில் வித்தியில் ஆத்ம வித்தியாக இருக்கிறேன் என்றால் பகவான் கடைசி இந்த வித்தைக்கு மகத்தான வரன் பிற பிற வெள்ளக்கலை பிரம்மானந்தத்தை அடைய முடியும் அந்த வித்தையும் தற்காலி சுகம் கிடைக்கும் அவ்வளோதான் அதிகமாக கிடைக்காது அழியின் சுகம் கூட தற்காலிகமாக கிடைக்கும் நிரந்தரமாக கிடைக்காது சீற்றில் சிறிது காலம் சிறிய அளவு இருக்கிற சீற்றிருமெண்ட்டு அதுக்கே அவ்வளோ பாடுபடுவ அப்புறம் இது மகத்தான பேரானந்தத்துக்கு அவள் பாடுபடாக வருவோம் ஆனால் மக்களுடைய மனவா என்னன்னா என்ன வேதாந்தான் படிச்சுக்கிட்டேன் இத்தனை வருஷம் படிக்கிறாங்க என்ன அடைஞ்சிட்டாங்க அப்படிங்கிற கேள்வி தான் போடுவாங்க மற்றதெல்லாம் பள்ளிவிடம் படிப்பாருங்க பதினெட்டு வருஷத்தில் படிச்சிருந்தா இந்நேரம் பெரிய உத்தியோகம் பார்க்கலாம் பதினெண்டாம் படிச்சுருந்தேன் ஆயிரம் ரூபாய் சம்பாதிக்கலாம் எப்படி ஒரு பன்னெண்டாவது படிச்சுட்டு அப்புறம் நாலு வருஷம் பதினாறு வருஷம் அப்புறமேலே ட்ரைனிங் ரெண்டு வருஷம் பதினெட்டு வருஷம் படிச்சுருந்தேன் இன்னியர் இன்ஜினியர் பிவிரோ ஏதோ ஒன்று இருக்கலாம் இல்லை சம்பளம்லாம் பத்தாயிரம் ரூபாய் சம்பாதிக்கலாம் ஆ பத்து ரூபா அப்புறம் முப்பது நாற்பது கூட வாங்கலாம் அப்போ பொறுத்து வாங்கலாம் லஞ்சமாக வாங்கலாம் எல்லாம் செய்யலாம் பதினெட்டு வருஷம் படிச்சீங்களே நீ எனது லாபம் கண்டிப்பாக சொல்லுங்க ஏன் அப்படின்னு சொன்னா இது வந்து மனதின் வேலை வேலை இல்லை அது மனதின் வேலை ரெண்டும் உண்டு ஆனாலும் அதுல வெளிமுகம்தான் இது உள்முகம் அதுவும் தனக்கு பின்ன வேலை பார்க்கறது அனுகிறீங்க அது யாரு குடுக்கிறீங்க நீங்க நினைச்சுக்கிறீங்க அப்ப நல்லா தனக்காக அள்ளி கொடுத்துறீங்களா எல்லாம் தனக்காக சேர்த்துதான் அந்த வித்தியை புற வித்தை புறத்த உள்ள இந்திரியங்கள் மூலமாக மனம் சென்று அடையக்கூடிய வித்தியாது இது இந்திரியங்கள் எல்லாமே மனத்தினால் அடையக்கூடிய வித்தியாத் இந்த ஆத்ம வித்தைக்கு காலதாமதம் ஆகிறது காரணம் என்னன்னா கடைசி வித்தியது அதுக்காக காலமாகும் அதெல்லாம் என்ன தற்கால வித்தை தானே அப்புறம் அந்த வித்தியை லௌகிக்க சுகத்தை கொடுக்க வழியாக நிரந்தர சுகம் கொடுக்காது இது நிரந்தர சுகம் கொடுக்கணும் பெரியவையே மாற்று பெரிய உண்டாக்கும் துக்க கலப்பில்லாத கொடுக்கும் அது கலப்புள்ள சுகம் தான் கொடுக்கும் அவங்க வித்தையாக இருக்கிறதுனால இது வர்ஷ கணக்கே கிடையாது இப்ப என்ன இருக்குது ஆயில் கணக்கு மூச்சு உள்ள படிக்க மூச்சு தன்மை இருக்குமே ஆனால் ரெண்டு ஜனம் மூணு ஜனம் சொல்லுங்க இந்த பாட்டு கடைசி பின்னாடி ரெண்டு ஜனமும் சொல்லிட்டு போனார் கடைசி அது இல்ல சார் உத்தரவாதம் தான் கொடுக்குது மூணு மூணுக்கு மேலே கிடையாது மூச்சு இருந்தா மூச்சு இல்லைன்னு சொன்னாக்கா அது எத்தனை கோடியோ சொல்ல முடியாது ஆகவே அப்படிப்பட்ட வித்தை இது இந்த வித்தையில் வந்து சீக்கிரம் எதிர்பார்க்கறதுல ஒன்றுமே கிடையாது நால்பட வரக்கூடிய வித்தை அப்படி வந்தாலும் கூட அந்த முழு பயன் எதா இருக்கு மத்தியில் முழு பயன் கிடையாது கிடையாது அப்படி இருக்கிறதுனால இந்த வித்தை கைவரை பண்ணுவோம்னா உள்ளே குப்பி தொட்டி கழுவர் மாதிரி வாசனைகள் கிளம்பத்தான் செய்யும் அது போக்குறதுக்கு சாசன சொல்ல விட உபாயங்களை தெரிஞ்சுக்கிட்டு அதை முடிஞ்ச வரையும் செய்யலாம் சக்தியின் அனுசாரமாக எல்லா காரையும் செய்ய முடியும் வழியை நம்மளால் இது மாதிரி செய்ய முடியும் உடல் ஆரோக்கியம் உடல் வலிமை பொருளாதார உரிமை காலம் இடம் கொடுக்கறது இதெல்லாம் பார்த்து நான் சாதனம் பண்ண முடியும் அப்படி இருக்கிறது போறதுக்கு விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் போறதுக்கு எல்லா ஏற்பாடுகளும் செஞ்சுட்டு போய் அது கஷ்டப்பட்டு காசு சேரணும் அப்படி போல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறது பரவ ஜஞானம் போய் பரவஜானத்துக்கு அபியாசம் பண்ணணுங்கிற அந்த அபியாசம் சொல்லிட்டு வர்றாரு ஆகவே அடுத்தது மின்ஞான விளக்கம் சொல்றார் என்ன உணர்வு மாதிரி மக்களவா தோன்றும் மிகவும் துன்பம் அறங்கள் மற்றோச்சு முன்னும் மாய்ந்திருளே மூலும் உரங்களில் கொடிய துன்பம் ஓன்றில் இல்லை இந்த பாட்டானது இதுவும் என்பதற்கு உதாரணம் தான் இப்போ இந்த மூணு அவசரங்கள்னால வரக்கூடிய துன்பங்களை கொஞ்சம் வளர்க்கிறார் உரங்கிழில் பிணமே என்ன உணர்வும் ஆயுதினார் துன்பம் அதாவது அந்த சமயத்தில் ஒன்றுமே தெரியாது எதுவுமே இல்லை அதனால் சுன்பம் சுளுத்தி ஆனந்தம் இருக்கே அப்படின்னு சொல்லலாம் சுழித்தி ஆனந்தம் யாருக்கு அஞ்ஞானி கிடையாது நான் பேசிக்கிட்டுதான் சுழித்தி ஆனந்தம் தெரியும் அஞ்ஞானி தெரிகிறது இல்லை அப்படின்னா சோம்பேறித்தானதான் சொல்லுவான் என்ன ஆனந்தம் சொல்ல மற்ற மாட்டான் ரொம்ப சோம்பலம் வந்து தூங்கிட்டேன் அப்போ தெரியல இந்த மாதிரி தூங்க வந்தால் எப்படியா பழைக்கிறது நான் அஞ்சு மணிக்கு எந்திரி தான் பார்த்தேன் ஆறு மணி ஆகிடுச்சு துக்கப்படுத்தா எழுந்திரிப்பானே அப்படியே சுகத்தே நினைக்க மாட்டான் அப்பியாசி ஒருவன் தான் அப்படியா ஆனந்தமாக இருந்தாப்பா வாச ஆனந்தம் எழுகும் போது கூட ஆனந்தமாக இருக்குது இன்மையாக தூங்கலாமா நேரங்கள்லாம் போச்சு அந்த வார்த்தை பண்ணுவோம் அப்பியாசிக்கு அதெல்லாம் அதனால் இங்கே சொல்றது அஞ்ஞானிக்கு உரங்கிழர் பிணமே என்ன உணர்வு மகாதீரியனால் துன்பம் பிறங்கும கணவால் தோன்றும் பீருவான் மிகவும் துன்பம் பிறகு இன்னொரு நெத்தறி நெத்திரியில் இன்னொரு பகுதி இருக்கு கனவு அந்த கனவு காணும்போது அஞ்ஞான காலத்தில் நல்ல கனவு வரவே வராது கெட்ட கனல் தான் வரும் ஏன் வாசல் கெட்ட கடை வாசல் தானே இருக்குது வாசனைகள் அதனால் பீருவா புலின்னு போயிரு புளி வர்ற மாதிரி சொப்பனம் காணவுன்னா எப்படி இருக்கும் அவனுக்கு கடற்கரை கிடைக்க எழுச்ச ஒரு கொடுக்கல் வகையில் தயாராக இருக்கும் அங்கே இங்க என்ன தவற அந்த தயாரி அப்படி நேரா வராது மாறி வரும் பழைய பரிணாமடையான் திகில் அடிக்கும் திகில் பயமுன சில பேருக்கு வரும் இதுக்கு வந்துருக்கு இடையில வர்றதுதான் திகில் அப்படியே திகில் வந்துடும் எப்படினா பழகிறது எப்படி தம்பிக்கிறது திகில் வரும் அது இட முடிப்பந்து அப்பச்சு தெரிஞ்சுக்கிட்ட நமக்கு விசாரம் இருக்கு அஞ்சானது அவன் என்ன பண்ணதான் ஐயோ அப்படின்னு சாப்பிட வந்துருச்சு என்ன கெடுவு ஏற்படுமோ என்ன வருமோ தெரியல அளமதுவான் பயப்படுவான் இதெல்லாம் அவனுக்கு உண்டு அவனுக்கு அதனால பிறங்கும கனவால் தோன்றும் பீறுவான் மிகவும் அரங்கன் மற்றும் ஓர்ச்சி முன்னாள் அனைத்தும் மாய்தாய்ந்து இருளையே மூடும் உரங்களில் கொளிய துன்பம் ஓர்ந்திடில் இல்லை என்று அரங்கன் அணுகன்னா புண்ணியங்கள் அது புண்ணியங்கள் அறியக்கூடிய சாமர்த்தியம் அங்கே சொப்பனத்தில் கிடையாது சொப்பனத்தில் புண்ணியபாரங்களும் கிடையாது வாசனை ஒன்று தான் அறிதல் ஆராயுதல் முன்னாம் அனைத்தும் மாய்ந்து இதெல்லாம் ஜாகராசியில் தான் புண்ணிய பாவமெல்லாம் ஜாக்கரத்தில் புண்ணிய பாவம் பிரார்த்தம்னா ஜாக்கரவாசி தான் புண்ணிய பாவம் சம்பாதிக்கிறதும் முனி முன்னாடி சம்பாதிச்சதை பிராரதமாக வந்து அனுபவிக்கிறதும் ஜாகராசையோடு சரி பிற சொனாவாசையில்ப்படி அப்படின்னா வாசனை தான் வாசனைக்கு தான் முக்கியத்துவம் மனமானது இந்த இந்திரியங்கள் இந்த சோழ சேரம் இதெல்லாம் தூங்க போகுது இது சம்மந்தமே கிடையாது சொப்பனத்தில் சொப்பனத்தில் ஒன்னொரு சரீரம் உற்பத்தி பண்ணிக்கிது மனசே அதே அந்த சரீரத்துக்குள்ள இந்திரியங்களும் உற்பத்தி பண்ணிக்கிது அதே போல் இந்த வரக்கூடிய மற்றவர்கள் இருக்காங்களே அதையும் உற்பத்தி பண்ணுது அப்புறம் இது மட்டுமா சந்திரசூல உற்பத்தி பண்ணுது உலகத்தை உற்பத்தி பண்ணுது சமத்துல உற்பத்தி பண்ணுது அவ்வளோ சாமர்த்தியம் இருக்கு அந்த சொப்பனம் இவ்வளோ பொருள்களை உற்பத்தி செய்த பிறகு சத்திய பாவனை உண்டாக்குது சுகபாவனை உண்டாக்குது தான் ஆனால் உடல்கள் எழுந்திருக்கிறதே காரணம் உளறது அதில் சிரிக்கிறது இது சத்திய தான் காரணம் இவ்வளோ வேலை ஏன் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் வாசனை பிரகாரம் அந்த வாசனைக்கு என்ன லட்சணம்னு சொன்னால் பிரசங்கம் பண்ணுறவங்க ஒரு தலைப்பு வச்சுக்கிட்டு பேசுவாங்க தலைப்புக்குள்ளே சேர்ந்து மட்டும் பேசிட்டு தலைப்பு பொறுப்பான பிரசனைகள் பொறுப்பு இல்லாத மணிக்கலும் பேசுவாங்க சா தலைப்பே இருக்காது அவங்களுக்கு அதை நல்ல பிரச்சனைகள் தலைப்போட தான் பேசுவாங்க அதுவே பிரசங்களும் முடிச்சிருவாங்க அப்படி போல் ஒவ்வொரு சொப்பனமும் ஒரு தலைப்பு இருக்கு அதுக்கு சொப்பனத்துக்கு அந்த தலைப்பு ஒட்டித்தான் சொப்பனை வாசனப்படும் இதை போய் கூறுத்து கவனிக்கணும் அப்படி தலைப்போட அந்த தலைப்புக்குள்ள செய்திகள் இல்லைன்னு சொன்னால் எப்படி முடிச்சிக்கிறாங்களோ அப்படி போல் இங்கே ஒரு தலைப்பை வைத்து கொண்டு அந்த வாசனை ஒரு உலகத்தை உண்டாக்கி செய்து அந்த தலைப்புக்குள்ள செய்திகள் அங்கே வாசனைகள் கொறை குறைஞ்சிருச்சோ அல்லது தற்காலிகமாக போனாலும் சொப்பனை முடிஞ்சு போயிடும் சொப்பனை முடிஞ்சு போனால் அவ முடிப்பு வந்துடும் முடிப்பு வந்து மறுநாள் இன்னொரு தலைப்பு எடுத்துக்கணும் பிரச்சனைகளை புது புது தலைப்பில் பேசுகிற மாதிரி இப்போதை கவனித்து பாருங்கள் என்ன எப்படி உங்களுக்கே சொல்லி பார்ப்போம் சு சொப்பனத்தினுடைய நிலையது தான் ஆகவே சொப்பனத்தில் செத்த புதி சுக புத்தி இருக்குது அந்த செத்திய புத்தி சுக நம்ம சுகத்துக்கன் தோற்றுறதுங்க சுகத்துக்கட்டம் தோற்றதுனால தான் ஜாகத்தில் வந்து அஞ்ஞான காலத்தில் விவகாரம் பண்ணணும் ஐயோ இப்படி சொப்பனம் தான் கெடுதல் வருமோ அது வருமோ என்று ஒரு இயக்கம் ஏற்படுது இங்கே விசார காலத்தில் அபியாச காலத்தில் சொப்பனத்தை கண்டதுனால நமக்கு என்ன லாபம்னா இவ்வளோ இன்னும் பழைய வாசனைகள் கெட்ட வாசனை இருக்குது நல்ல வாசனை இருக்குது கண்டுபிடிக்கலாம் இதாக நமக்கு சாதனம் அபியாசிகளுக்கு இந்த ஆராய்ச்சி தான் ஓ இவ்வளோ கெட்ட வாசனை இன்னும் இருக்கா இன்னும் பயந்து ஆசை நிறைய பய பயனும் நிறையா இருக்குது லோபம் நிறையா இருக்குது இப்படி நிறைய இருக்கும்போது இருக்குது ஏன்னு தெரிஞ்சுக்கலாம் தெரிஞ்சுக்கிட்டு அந்த எண்ணங்களை மாற்றி அமைக்கிறதுக்கு இதிலே எண்ணங்களை பழகலாம் அப்படி பழகும் போது அந்த நாலடவிலே அந்த வாசனை குறைஞ்சிரும் எப்படி அழுக்கு சோப்போட்டா அழுக்கு போகுதோ அப்படி போகல இந்த பிதிட எண்ணங்களை பழக பழக பழைய எண்ணங்கள் வாசனைகள் குறஞ்சிக்கிட்டே வந்து கடிச்சு அடிஞ்சு போயிடும் இப்படி ஒரு ஆராய்ச்சி அதனால் நாளடைவில் சொப்பனங்கள் பற்றி ஆராய்ச்சி பண்ணுறதெல்லாம் ஜாக்கிரா வாசிக்க தேவைப்படுது அதனால் சொப்பனம் போலவில்லை துணி தமிழ் சொனாராஜ் பண்ண பண்ண சொ சொ சொ சொ சொ சொ சொ சொ சொ சொனத்தில் வரக்கூடிய காட்சிகள் போப்போர இவரும் தோற்றம் தான் வாசமாக இல்லவே இல்லை இல்லதுக்கு அடையாள சிறிய இடத்துல அல்லது கழுத்துங்கிற கழுத்துக்குள்ள மேதைகள் நாடியில் ஏற்படுதுன்னு சொல்கிறாங்க இல்லை கழுத்துக்குள்ளே வச்சுக்கோங்க இந்த கழுத்துக்குள்ள யானை வட்டக புள்ள வருமா அப்போ இவரும் தோட்டம் தான் இவர் தோற்றம் இப்படி தோற்றமாக இருந்தும் கூட அந்த சத்தியபூ சுகபூத்தி அந்த அஞ்ஞானம் உற்பத்தி பண்ணது சோப்பனத்தில் அதே போலதான் ஜாக்கிரத்தில் இது ஈஸ்வர சொப்பனம் வெறும் தோற்றம் தான் இது பிறகு ஏன் நம்ம இது பெருசாக நினைக்கிறோம் சத்தியபு சுகபத்தி உண்டாக்குது அஞ்சானுக்கள் ஜாக்கிரசையில இப்படி உண்டாக்குறதுனால தான் நம்ம மயங்கனி அப்படி இருக்கு இப்படி இருக்கு அப்படின்ட்டு சொப்பன காலத்தில் முடிப்படுறவருக்கு எப்படி மயக்கம் இருக்கோ அது மயக்கம் பிரம்மஜாகரம் வரைக்கும் மயக்கம் இருக்கும் பிரம்மஜாகரம் எப்போ வரும் இப்படி விசாரம் பண்ணி பண்ணி ஒரு காலத்தில் அது மனதுக்கு விளக்கு ஏற்படும் போது இந்த நாமரூபிரபஞ்சமெல்லாம் பிரம்மசுரூபமாகிய அதிஷ்டானத்தில் ஆர்வீதமாக தோட்டுகிறது இது வாசமாக கிடையாது கிடையாது இப்போது இந்த புஸ்தகம் ஒரு கனமாக இருக்குது என்ன இப்போ நினைக்கிறோம் வாசமாக ரொம்ப புத்தியோன்னு நினைக்கிறோம் சொப்பனத்தில் இப்படி புத்தகம் கா காணுறோம் வாசனை புத்தியோன்னு சொப்பனம் தெரியும் ஆனால் ஜாகிரதம் வந்த பிறகு வாசம் இல்லையா முடிவு பண்ணுறோம் அதே போல் இப்போ வாசம்னு சொல்கிறது காரணம் என்ன கனமாக இருந்த காரணம் என்ன சத்திய புத்தியாக காரணம் இது சத்தியம் இது உண்மை அப்படிங்கிறதுனால தான் இந்த கனமும் இதெல்லாம் பெருசாக நினைக்கிறோம் சொப்பனத்தில் பெருசாக நினைக்கிறேன் ஜாகிரத்தை வந்த பிறகு அந்த புத்தியை மாற்றிடலாம் யானை வருது அப்படி எப்போ தொழில் புரியும் யானை வருது பயந்து ஓடுறோம் ஜாகிரதம் வந்த பிறகு யானையும் உருவமும் தெரியுது வயது ஓனதும் ஞாபகத்து வருது ஆனால் நம்ம அதை பொருளாக்கரது இல்லை அதேபோல் இந்த ஜாக்கிரத்தில் வந்த பிறகு இந்த மாமர பிரபஞ்சத்தில் விவகாரம் பண்ணும்போது செத்தியபூஜ் புத்தி உண்டாக்குறதை விசாரம் பண்ணி வித்யாச நிச்சயம் வறுமையானால் அப்போது சொப்பன எப்படி ஞாபகத்துக்கு பண்ணிக்கிட்டோமோ அடுப்போம் ஜாகர பதார்த்தம் ஞாபகத்துக்கு வரும் வரும்போது இது வெறும் மிச்சை தான் வெறும் தோற்றம் தான் வாஸ்தமாக பிரபமாக திரையில் சினிமா படம் ஓடுற மாதிரி இது காட்சிகள் ஓடிக்கிட்டு இருக்கு அதே போல் பழுதில் பால் மாதிரி காலையில் ஜலம் மாதிரி தோற்றம் வழியும் வாசமாக இல்லை என்று நிச்சயம் வரும் அந்த நிச்சயம்தான் பிரம்மஞானம்னு பேரும் அப்போ பழைய ஞாபகங்கள்லாம் எப்படி சொப்பனத்தில் வந்தது காட்சிகள் பூரா ஞாபகத்துக்கு வருதோ அதே போல் இங்கே எல்லா விவகாரங்களும் நடக்கலாம் எந்த விவகாரம் நடந்தாலும் கூட அது விவகாரத்தில் சத்தியபூசு புத்தி இருக்கு வித்தியாச புத்தி வந்துடும் சொப்பனத்தில் வந்த பிறகு இங்கே வெளியில் வந்த பிறகு காட்சிகள் அப்படியே கதை மாதிரி சொன்னாலும் கூட அதில் வராது மித்தியா புத்தி அதே போல் இங்கேயும் எந்த விவகாரம் பண்ணாலும் கூட ஞானிகள் அவளுக்கு மித்தியாதிபத்தி இருக்கவளும் சத்தியபுத்தி வரைய வராது அது சொப்பனா பயன்படுது அந்த ஆராய்ச்சிகள்லாம் சொப்பன் ரொம்ப பயன்படுது அதை அவளை நித்தியப்படி காட்டுவார் கண்ண முதல்ல காட்டிடுவார் பார்த்துக்கோ பார்த்துக்கோ நல்லா என்னை சொன்ன மாதிரி அவரும் நித்தியப்படி காட்டி காட்டி தெரிஞ்சுக்கோ தெரிஞ்சுக்கோங்கிறார் நம்ம தெரிஞ்ச மாட்டேன் தெரிஞ்சு மாட்டேங்கிறோம் அவருக்கு நமக்கு போட்டி இருக்கு தெரியாமல் விட மாட்டேங்கிறார் நான் தெரிஞ்சுக்காமல் இருக்க மாட்டேன் தெரிஞ்சுமா தெரிஞ்ச மாட்டேங்கிறோம் நான் தெரிஞ்சுக்க மாட்டேன் அப்படிங்கிறான் நான் தெரிய வைக்கிறேன்ங்கிறார் ரெண்டு பேரில் நான் தோற்று போகிறோம் ஒரு காலத்தில் அவர் ஜெயிச்சுறார் அதான் ஞானம் மட்டும் பேசுகிறேன் ஞானிகளை உண்டாக்குறாருல்ல அவர் ஜெயிச்சிடாரு ஜெயிக்கும்போது ஞானம் வந்துருச்சு ஓ நான் காட்டி காட்டி ஜெயிச்சுட்டேன் இல்லையா அப்படிங்கிறார் அவர் ஆமாம் நான் தோற்று போய் ஒத்துக்கிறோம் ஆனால் நாம் இது வரைக்கும் ஜெயிக்கிறோம்னா சத்வஞானம் வர்ற வரைக்கும் ஜெயிக்கிறோம் அப்புறம் தோற்று போயிடும் ஆனால் ஈஸ்வரன் தான் கடைசி ஜெயிக்கிறார் அப்படிங்கிறது பார்க்கணும் சத்வஞானம் வர்ற வரைக்கும் நாமே ஜெயிக்கிறோம் வந்துருச்சுன்னா அவர் ஜெயிச்சிட்றார் ஆகவே அவர் ஜெயிப்பு தான் உறுதியாக இருக்கும் நம்மளதெல்லாம் தற்காலிகமாக இருக்கும் இப்படி ஜப்பனை சுத்தி ஆராய்ச்சி இருக்க வேதாந்தத்துக்கு இதுதான் பிரதானம் அனுபவம் ஆராய்ச்சி இதெல்லாம் சுருதி யுக்தி அனுபவம் என்ற மூன்றில் யுக்தி அனுபவம் வேதாந்தம் இதுக்கு அனுபவம் தான் பிரதானம் யுக்தி அது சகாயம் பண்ணுது சுருதி ஆதாரமாக இருக்குது மற்ற பக்தி காந்தம் கர்மகாண்டம் இதெல்லாம் சுருதி பிரமாணம் தான் அது உடைய யுக்தி ஓரளவு தான் பொருந்தும் சொர்க்கத்தில் இந்த யாகம் பண்ணால் போக பாக்கியம் அனுபவிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு சுருதி துல்லி பரவாயில்ல தான் நாம் செய்யணும் யுக்திக்கு எப்படி பொருந்தது எப்படி ஒருவன் பொருள் ஈட்டுனாக்க சுகமடைகிறானோ அப்படி போல் புண்ணியம் இட்டதுனால சுகம் கிடைக்கும்னு ஒரு யுக்தி பண்ணலாம் அவ்வளோதான் அது மேலே அதை யுக்தியை திலப்படுத்த முடியாது அதே பக்தி காண்டாக பிடித்தான் இந்த பகவான் நாமம் சொல்லி பகவான் ஜ நாமத்தை ஜபம் பண்ணிக்கிட்டே இருந்தமுன்னா அனுகம் கிடைக்கும் என்று சுருதி சொல்லியிருக்கு சுருதி பெருமாணம் உண்மை தான் அதுபோல் யுக்திக்கும் பொருந்தும் ஒரு முதலாளிகிட்ட போய் நாம் சேவா பண்ணிட்டு இருந்தோம்னா முதலாளி தயவுகிறதே இல்லையா அந்த தயவு மூலமாக நம்ம அனுகூலம் பெறோம் இல்லையா அது போல் பகவானுடைய அணுகம் நமக்கு கிடைக்கும் யுக்தி ஆனால் அனுபவம் நேராக பார்க்க முடியுமா அப்படியா ஆனால் இங்கே அப்படி இல்லை சுருதி உண்டு யுக்தியும் பூர்ணமாக உண்டு சுருதி முழுமையாக நம்புகிறோம் யுக்தியும் முழுமையாக நம்புகிறோம் என்ன நம்புகிறோம் இங்கே துக்கத்திலிருந்து விடுபாடு உண்டு சவதுக்கு பிரமானத பிராப்தி அப்படின்னு சொல்லப்படுது அதே போல் பிரபஞ்சம் வித்தை பிரபஞ்ச சொல்லப்படுது இது சொப்பன திட்டம் நமக்கு யுக்தி அதான் யுக்தி அனுபவ யுக்தி அதுதான் சரி சமாதி நிலையில் ராமரூபம் மற்ற பிரமாணுபம் ஏற்படுதுன்னு சொல்லப்படுது சுரு சொல்லுது அதுக்கு என்னையா சுத்தி அவச பிரமாணம் சுருத்திசையில் நாமந்திருக்கிறோம் என்பது அங்கே பிரமாணம் அனுபவப் பிரமாணம் யுக்தி பிரமாணம் அனுபவப் பிரமாணம் சொல்லப்படுது அதன்போக ஞானிக்கு முழு அனுபவம் என்றாகும் அதனால தான் ஜாகசோபன் சுருத்தியை இங்கே பிரபலமாக சொல்லி சுருதி யுக்தி அனுபவம் மூன்றும் காட்டக்கூடியது வேகத்தோன்று தான் மத்தியுமே கிடையாது அது சுருதி பரவானதாக முக்கியம் யுக்தி பரவாயில்ல பாய் தான் முழுசாக சொல்ல முடியாது இதுக்கு முழுசாக எல்லாம் மூணு முழுசே சுருதியும் முழுசாக நம்பணும் யுக்தியும் முழுசாக கிடைக்கும் அன்பும் முழுசாக ஒன்று ஆகவே அப்படிப்பட்ட ஒரு வேதாந்தமானது அதுக்கு ஒரு விலை கொடுக்கணும் விலை கொடுத்தாவது கிடைக்கும் அது எவ்வளோக்களும் விலை கொடுக்கணும் அவ்வளோ கிடைக்கும் புற விலை கொடுத்துட்டோம்னா புற வந்துடும் அதிகமாக வேலை முன்னாடி முக்கியம் கிடைக்காது கடையில் போய் காசு கொடுத்தா தான் கொடுப்பாட்டி இதுவும் கூட இலவசமாக பண்ணாதான் உபாசனை ரெண்டும் பண்ணணும் அப்படி செய்தாலே கிடைக்காது அது நூற்று பிறோர் வந்துருச்சா ஞானம் வந்துருச்சுன்னு அர்த்தம் வராது வரைக்கும் அப்படித்தான் கடவுள் சாமான் வாங்குறோம்னா ஒரு ரூபா ரெண்டு ரூபா குறைஞ்ச நேரம் சாமான் மாட்டான் சரி அப்பா கடனாக கொடு அப்புறமா கொடுக்குறேன்னு சொன்னால் அப்புறம் கடன் கொடுத்து வந்து ஒன் பண்ணுவோம் இப்போ வாகனங்கள் வாங்குறாங்களே கடனுக்கு அப்போ கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்குறாங்களே அப்படி போகலாம் கொஞ்சமாக கொடுக்க வேண்டியிருந்தேன் வீடு லோன் வாங்குறாங்களே அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்க வேண்டியிருந்தேன் அப்படி போகல இங்கேயும் நிஷாமகரமும் நிஷாம பாசனை கொஞ்சமாக கொடுத்துக்கிட்டே இருந்தாக்கா ஒரு காலத்துக்கு போனோமா கிடைக்கும் இதான் அதுக்கு வேலை அப்படி இல்லைன்னு சொன்னாக்கா இந்த தத்துவ ஞானத்துக்கு விலையாகாது மட்டும் இல்லை தான் காமி புண்ணியம் சொர்க்கத்து பதவிக்குது அது முக்கியம் உடவையில் போதுபாக்குது அது முக்கியம்தான் இது ஞானத்துக்கு முக்கியம் பக்திகானத்துலேயும் நிஷ்காமுண்ணியம் தான் முக்கியம் ஆக ரெண்டுக்கும் நிஷ்கா புண்ணியந்தான் அப்படி இல்லைன்னு சொன்னால் கிடைக்காது அதனால் அந்த அவசியங்களை பற்றி இந்த பாட்டில் ஓரளவு சொல்லியிருக்காரு நித்திரை தடை மீறிடுக்கை கால் போர்த்து விசியடை பூவனை துயில்வார் ஒத்துராவிடையிற்கிடையுமப்பயிக்க ஊணுமிங்னமிதமென்னில் இத்தரையோர் நித்திரை மிக்பாயும் எரிகோடும் பசி மிகும் சித்தமே வேண்டாவென்ற சொல்லன்றோ எரியுமோ அவர்கவை மிகலாம் இந்த மூணாவது போட்டி ஒத்துரா விடையல்டையிலமாதியில் இருக்கும் இடத்து நித்திரை வந்து அடுக்கும் போது அதனை விவேகத்தால் தடுக்கும் இடத்து இல்லாது தடைமீறி வருமாயின் ராக்காலத்திலே கையும் காலும் ஆகிய போர்வையை போட்டுக்கொண்டு பூமியாகிய பஞ்சனையில் நித்திரை பண்ணுவார்கள் நல்ல தூக்கம் வந்துருச்சுன்னா பேசாமல் படுத்துக்குவாங்க அது பாயை சாட மாட்டாங்க தலைகான் சேட மாட்டாங்க தூக்கம் அதிகம் தான் ஒவ்வாத பூமிக்கண்ணே சயனமும் அந்த பிச்சை யூனம் அவருக்கு எப்படி இதமாயிருக்கும் என்னில் சாதகர்கள் சொல்றது இவ்வுலகத்தார் நிதிரை மிகுந்தால் பாயும் வேண்டாம் என்றும் எரியாயின்ற கொலிய பசி மிகுந்தால் கறிய வேண்டா சொன்ன சொல் உண்மையே அல்லவோ இதுதான் காணோன்னா உலகத்தில் அதிகமாக வந்து அப்படியே படுத்துக்குவாங்க அது குழந்தைங்களை நல்லா பார்க்கலாம் நல்லா ஓடிக்கீடு விளையாட்டு வரோம் அப்படியே படுத்துக்கிறதே அனுப்புக்கிறதேன் அப்புறம் தூக்கிட்டு பாடல்களை போடுவாங்க இவங்க அது ஏன்னா அது அதிகமாக போச்சேன்னா அப்படித்தான் சரி சாப்பாடாக பிடித்தான் நல்லா பசி எடுக்கட்டும் ருசி பார்க்க பசி இல்லாமல் இருக்கட்டும் ருசி பார்க்க அப்போது பசி இருக்கும்போது சரி ஏதோ ஒன்று உள்ளே போனாக்கா அது பசியை அடைக்கிறோம் இது ரெண்டும் அனுபவத்தில் பார்க்கலாம் அதுபோல் இதை ஞானசாதனம் பண்ணுறவங்களுக்கும் அவர்களுக்கு அந்த நிதிரையும் பசி மிகுந்தால் இதை அன்று என்று தெரியுமோ தெரியாது என்னவா அவர்களுக்கு அந்த சாங் உள்முகமாகவே மனசு போகிறதுனால பசி அதிகமாக இருந்தால் தான் வெளிமுகம் போவாங்க அப்புறம் அதை சாப்பிட்டு வந்து மீண்டும் தியானம் ஜம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அதே மாதிரி தூக்கம் அதிகமாக வந்தால் தான் படுப்பாங்க தூக்கம் அதிகமாக எப்படி படுத்துக்கிறது தான் அவங்களுக்கு தெரியுமா தெரியாதுங்கிறார் இது இப்போ சமீப காலத்தில் இருந்த ரமணர்கள் தான் இந்த எல்லாம் பொருந்தும் சின்ன வயசு உடம்பு தாங்கிச்சு அந்த பத்து பதினஞ்சில் வந்தது தான் வருஷம் பண்ணியிருக்கார் அப்படி அப்படியே போனது நீங்கள் வந்து காய்த்து பண்ணிக்கிட்டே இருக்கிறது தான் விசாரம் பண்ணிக்கிட்டே பசு வந்தால் நம்ம வீட்டில் சாப்பிட்டு வந்து மென்னை படுத்துக்கானேன் அப்படி மாடு மேகிறம்னு ரொம்ப பார்த்துருக்காங்களாம் அவங்க சொன்னதான் எல்லோருக்கும் தெரியும் இல்லைன்னு யாருக்கும் தெரியும் அப்புறம் இருந்த கடைசி அங்கே அந்த அண்ணாமலையில் தொந்தரவு அதிகமாக போச்சு மாடி மேக்கிறவங்க எல்லாம் தொந்தரவு பண்ண ஆரம்பித்தாங்களாம் அதனால அந்த பாதாள லிங்கம் இருக்கு கோயில் முன்னால் அப்போது இந்த சுத்தம் கிடையாது அடிஞ்சு கிடந்து அங்கே உக்காந்துக்கிட உட்காந்து போகிறதா அவர் சமாதி பண்ணிடுச்சு அங்கே அங்கே அங்கே அப்பியாசம் பண்ணார் செம புத்து கூட முடிச்சிக்கிடுச்சேன் அந்த இது அப்புறம் இந்த ஆண்டவன் வந்து இந்த சேஷ வே சேதாத்திரி சேஷாத்திரி மூலமாக தான் வெளிப்படுத்தினார் அதுதான் சொன்னாரான் அவங்க சின்ன சாமம் உட்காந்துருக்கான் போய் பாருங்கண்ணா அப்படின்னாரான் அப்புறந்தான் எல்லாம் வந்து பார்த்தாங்களாம் அந்த போதா சரி அந்த எல்லாம் கூட முடிச்சிக்கிடுச்சேன் அப்புறம் எழுப்பினாங்களாம் தட்டி அப்புறம் அவர் உலகமே வந்தது எல்லாருக்கு தத்துவ ஞானத்துடைய மகிமெலாம் தெரிஞ்சு பேச ஆரம்பித்தானோ அதன் பிறகு தான் அவருக்கு அபியாசம் முடிஞ்சு போச்சு அப்புறம் கூட அவர் குடும்பம் தெரியாது மலை மேலே உக்காந்துக்கிட்டு சிச்சைல சேர்த்துக்கிறது அக்காடி அவரையாக இருக்காங்களே பிச்சைக்கு போகிறது தான் மத்தியான நேரம் சங்கராசிக்கா பாடிக்கு போகிறது எல்லா சாப்பாடு பொண்ணாக வாங்கிறது எல்லாம் பேஞ்சு அவரே கொடுப்பார் அப்படியே என்ன சி அப்படி இருப்பாங்க அப்படி கொஞ்ச காலம் போன பிறகு அவங்க அப்பா அம்மாலாம் வந்தாங்க வளர்ந்து பிறந்த அப்புறம் வீடு வளர்ந்து விட்டாங்க வளர்ந்து விட்டு அப்படம் பிடிச்சாங்க வேலைக்கு வாங்கினாங்க திருப்பி எழுதி போய்ச்சப்பறம் ஆ முன்னே எல்லாம் விட்டுவிட்டு குடும்பத்துக்கு போயிட்டான் போய் சேர்த்தேன் அப்படிம்பாங்க என்ன சொல்லிட்டு போகிறாங்க அப்புறம் அதுதான் பழைய பண்ணி என்ன தெரியும் பார்வங்களுக்கு என்ன தெரியும் அவனு இல்லை யாருக்கும் வராது இல்லை சாமான்யம் இல்லை வீடு படிப்பு இல்லை வேத படி கிராம படித்தே கிடையாது அதன் பிறகு இங்கே புலவெல்லாம் சேர்ந்து நூல்களை ஏற்றி அவர்கிட்ட படித்து காட்டி அங்கீகாரப்பட்டுக்கிட்டாங்க அவர்களாக போட்டுக்கிட்டே ஒழிய அவர் சுயமாக செஞ்ச நூல் கிடையாது வந்து விடத்தில் நிதிரை பண்ண வேண்டும் என்பதும் மிகுந்த பசி வந்து புசிக்க வேண்டும் என்பதும் பகற்காலம் நிதிரை பணல் ஆகாது என்பதும் காணுங்கள் ஒன்பது இலக்கம் உளவியோ நீழை தேரி பின் பிறப்பிது பெற்றதனின் பாதி பிறபுற நாளதாக்குநரில் இன்ப மீதன மிகுரங்களர் பிறவி கரவெறி உளந்துளங் விடுவோரும் வைரகதேபம் எண்பத்தி ஆறாவது பாட்டு இந்த பாட்டிலே பிறப்பினுடைய எடுத்துக்காட்டார் என்பது யுகாந்த காலம் வந்து ஏழ்கடலும் ஒன்றாகி தென்கடலுள் கிடைக்கின்ற கழி வட கடலுள் கிடைக்கின்ற முகத்துலையின் வழியே தெய்வகதியாகச் செல்வது பிரளயம் அதாவது நீர் பிரளயம் அப்போ எல்லா மீன்களை கூட முடியும் ஒரே தனிமைய்தான் இருக்கும் அதில் ஒரு முகத்தடி ஒரு கழி இந்த பக்கம் தென் துருவத்தில் ஒரு கழி வடதுவத்தில் ஒரு முகத்தடி ரெண்டும் அலடிச்சுட்டு போய் அங்கிட்டு வார்த்தை பூந்திக்கிறான் அது பூந்திக்குவான் அபூர்வம் எது தேவி தான் எப்படியோ அப்படி போகல நான் எண்பத்தி நான்கு நூறாயிரம் வேதமாய் உள்ள கற்பங்கள்தோறும் காலம் பிறந்து பிறந்து சுழன்று அவையெல்லாம் தப்பி கடந்த பின்பு இந்த மாட பிறவியை அரிதாகப் பெற்று இப்பிறப்பு அடைந்த நாள்களுள்ளும் பாதினால் பிறப்படையாத நாளாக நித்திரை பண்ணி போக்குவார் போல் இந்த நிதிரையை இன்பமென்று கருதி மிகுந்த நிதிரை வண்ணார்கள் பிறவி துன்பத்திற்கு மிகவும் பயந்து உள்ளம் நடுங்குறுவோர் என்றவர் பெருவர்கரிய மாட பிறவியை பெற்றும் ஞான சமாதி கூடுதல் மிகவும் துல்லபமாயினும் இப்பிறப்பு அடைந்த நாள்களை சமாதி கூடி கருத்திலே அன்றி வினாள்களாக கழிக்கலாகாது என்பதை காண்பேன் அவ்வளவு பிறப்பு எடுத்து ஏதோ தெய்வகதியாக மனதே கிடைச்சிருக்கான் இது ஞான சாதனத்தை பயன்படுத்தாமல் தூங்கிறது இதில் பாதினாலும் போயிடுது அப்புறம் குழந்தை பருவத்தில் ஒரு அஞ்சு அது ஒரு கா அறிக்கம் போயிடுது அப்புறம் கும்பார பருவம் வாழி பருவம் இதுலேயும் போயிடுது ஒரு கடைசியில் ரெண்டு பறவை வந்து ஒரு செயல்பட முடியாத பருவமாக போயிடுது அப்போ எங்கே ஞான சாதனத்துக்கு நாள் இருக்குது அப்படிங்கிற ஆகவே மனித என்று ஒரு உணர்வு உள்ளாகணும் இதெல்லாம் சாஸ்திரம் சொல்லிருக்கேற்ப நம்புறது அப்படின்னு சொன்னால் சாத்த பிரமாணும் பிரமாணம் இல்லாமல் எதுவுமே நடக்காது அரசாங்கம் சட்டம் என்ற ஒரு வாக்கியங்களை வச்சுருக்காங்க அதை காட்டி தான் அவங்க நிர்வாகம் பண்ணுறவுடைய ஒன்றுமை இல்லாமல் அவங்க பண்ண முடியாது சட்டம் என்பது பல பேர் கூடி விவாதித்து நிறைவேற்றப்ப செய்யக்கிட்ட ஏதாவது ஒரு தீர்மானம் அது சட்டம் என்று அப்படி போல் இங்கே ஈஸ்வர நினைக்க நினைக்கப்பட்டது இந்த இத சட்டம் வேதம் வேத பிரமாணம் தான் இப்போ சொல்லப்படுது அப்போ இயற்கையுன்னு சொன்னாக்கா இப்படி அரசாங்க சட்டத்தை இயற்கையுன்னு சொன்னால் அண்ணன் கிடைக்குமோ அதுபோல் அண்ணன் கிடைக்கும் அதனால் எண்பத்தி நாலு லட்சம் ஜீவபேதங்களோடு கூடிய பிறப்புகளாக எடுத்து இந்த பிறப்பு வருதுன்னா பெரிய இல்லை சிற்கறிய பெரிய துர்லபம் சொல்லுங்கள் கிடைத்தற்குதன் போக்கு அறிதற்கரிய அவதி பிரிதன்றி நாலுதற்கு நேரம் அன்பங்கே முத்திரங்க போடாமல் கூடுதல் குறித்த மனித பிறப்பு கிடைக்க மிக துலபம் என்ற உணர்வு திருத்தி பிரமாணத்தை கொண்டு ஒத்துக்கணும் ஆடிப்பட்ட பிறப்பை சட்சாசினாலே ஞான மார்க்கத்தை பயன்படுத்தணையுடைய துஷக சாதாரணத்தினாலே அஞ்ஞான மார்க்கத்துக்கு பயன்படுத்தப்படாது என்பதை வற்புறுத்துவதுதான் சாஸ்திரங்கள்லாம் பெருதற்கரிய பிறப்பு ஈரன் போக்கு அறிதற்கிற அவதி பிரிதொன்றை நாளுதற்கு நேரம் உண்டோ நன்னியை முத்தி நெறி கூடுவதற்கு இது பெருதற்கரிய பிறப்பு ஆனால் நினைக்குமான்னா எப்போ போகுது அதுன்னு சொல்ல முடியாது அறிதற்கெரிய அவதி அதனால் பிறிதொன்றை நாளுதற்கு நேரம் உண்டோ இன்னொன்று நினச்சி இதுக்கு நேரம் கிடையாது இப்போ என்ன செய்யணும் முத்தி நிதி கூடுதல் அது குறித்து அதுதான் முக்கியம் ஆனால் அந்த லட்சியத்தோடு வாழ்வது தான் உண்மையான வாழ்க்கை சாஸ்திர அங்கீகாரம் அதெல்லாம் அப்படித்தான் மீண்டும் மீண்டும் பிறந்து பிறந்து இருக்கிறது தான் ஊர் பதினென்றா ஒன்பதாம் மாணவர் நீர் பறவை நாற்காலி நேர்பத்தம் சீர்திகளும் மூவாயிரம் தாவரங்களும் முப்பத்தி ஒம்பது வரும் ஆவோ எழுபது ஆறாம் அப்படின்னா அபிசாரத்தில் ஒரு பாட்டு எண்பத்தி நாலு அஞ்சு பேதம் ஊரோ பதினொன்றாம் ஊர்னு செல்லக்கூடிய பிராணிகள் பதினோரு லட்சம் பேதம் இருக்கேன் ஒன்பாலாம் மாவட்டவர் மனித இனத்தில் ஒன்பது லட்சம் இருக்கேன் வேதங்கள் பாருங்கள் எல்லாம் ஒரே மனுஷன் சொல்ல முடியாது நடை எல்லாம் மாறுது ஒவ்வொரு இனத்துக்கு ஒரு கொள்கைக்கு தான் செய்றவை நாற்காலி நேர்பத்தம் நீர்வாழ் பிராணிகள் நீர் பறவை நாற்காலி நடக்கிற பிராணி இதெல்லாம் ஒவ்வொன்றும் பத்து பத்து லட்சமாக சீர்திருக்கும் மூவாராம் தாவரங்கள் மூவா பதினெட்டு லட்சம் பேதமும் இருக்க தாவரங்களில் முப்பத்து மூவாயிரம் நான் ஒருபதாயிரம் பதினாலு லட்சம் பேதம் இருக்க மேலுலகங்களில் அப்படிங்கிற இவ்வளவு பேதங்கள் இந்த மாயில் சாமர்த்தியம் பரிணாம சாமர்த்தியம் அவ்வளோ பரிணாமம் அடையாது விவாத பரிணாமம் யோசிச்சு அடையாது அப்படின்னு சொல்லக்கூடாது அந்த பரிணாமத்தினால தான் இவ்வளோ ஜீவனுக்கு இருக்கிற காரணம் அது எத்தனை பரிணாமம் சூட்ச பரிணாமம் தோள பரிணாமம் அதில வேறு சூழ பரிணாமம் தான் இதில் சோழ சேரங்கள்லாம் சூட்ச பரிமாணம் தான் மனது மனம் மனம்னா சூச்ச பரிணாமம் பரிமாணம் பரிணாமம் அது யோகித்தே பரிணாம யோகத்தை உண்டு மனசு ஒரு கிணத்துல எத்தனை மாறுது அதை பரிணாமம் ஒரு கணம் எவ்வளவோ இதை மாறி போகுது ஒரு கொடுக்கணும்னு நினைச்சோம்னா கொஞ்சம் ஒரு கிணத்துலேயே அது போய் போகுது ஏ பரலா மாறிக்கிட்டே இருக்கு அப்படி இந்த மனது அதிசூட்சமான பரிணாமம் அது மனம் பரிணாமம் பரிமாணம் பரிணாமம் மாறுது அப்புறம் தோலை சேர்த்து இருக்குது அது கொஞ்சம் தோளமான பரிணாமம் பஞ்சபூதங்கள் இல்லை மண் பரிணாமம் இருக்கே அது மிக நிதானம் அப்படி சொன்ன மாதிரி பாத்துல தண்ணி ஓடனா நடுவில் வேகமாக போகும் இந்த பக்கம் அந்த பக்கம்லாம் கொஞ்சம் குறவாக போகும் ஓரத்தில் ரொம்ப நிதானமாக போகும் அப்படி போகல இந்த சோளமாக இருக்கிறதெல்லாம் மிக நிதானமான பரிணாமங்கள் அப்புறம் கொஞ்சம் சரீரம் முதலானது கொஞ்சம் நடுத்தரமானது மனவிற்கு அதிசூட்சம் அது மிக வேகமான பரிணாமம் இவ்வளவு மாறுதலை உடைய இந்த மாயையில் ஈஸ்வரன் விவாகம் பண்ணுறாருன்னு சொன்னால் அவருக்கு எப்படிப்பட்ட சாமர்த்திய